அவர்கள் அவர்கள் சில மனிதர்களின் பெயர்களை குறிப்பிட்டு அவர்களுக்காக துபா செய்வார்கள் இறைவா வலித் பின் அல் வலித் சலமா பின் ஹிஷாம் ஐயாஸ் பின் ரபியா மற்றும் மூமின்களில் பலவீனர்களை நீ காப்பாற்றுவாயாக இறைவா முதற் கூட்டத்தின் மீது உன் பிடிய இருக்குவாயாக யூசுப் அலேசலாம் அவர்களின் காலத்தில் ஏற்பட்ட பஞ்சமான ஆண்டுகளை போல் இவர்களுக்கும் பஞ்சத்தை ஏற்படுத்துவாயாக என்று நபிசல்லாஹு அலிஹிவசல்ல அவர்கள் கூறுவார்கள் மதினாவுக்கு மேல் திசையில் வாழ்ந்த முதற் கூட்டத்தினர் அன்றைய தினம் நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுக்கு எதிரிகளாயிருந்தனர்